ஒன்றைகளாக எங்களுக்கு பள்ளியில் நாட்டப்பட்டுள்ள மரத்தின் அருகே சென்று கோபமுற்றவர்களை போல் அதில் சாய்ந்து வைந்தார்கள் தமது வலது கரத்தை இடது கரத்தின் மேல் வைத்து கை விரல்களை கோர்த்து தமது வலது கன்னத்தை இடது கை மீது வைத்துக் அவசரக்காரர்கள் பள்ளியின் பல வாயில்கள் வழியாக வெளிப்பட்டு தொழுகை குறைக்கப்பட்டு பேசிக்கொண்டார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஆகியோர் அக்கூட்டத்தில் இது பற்றி நபிசல்லாகும் அலைகளில் செல்லும் அவர்களிடம் கேட்க அஞ்சினார்கள் அந்த கூட்டத்தில் இரு கைகளும் நீளமான ஒரு மனிதர் இருந்தார் துல்யன் அதாவது இரு கைகள் நீளமானவர் என்று அவர் குறிப்பிடப்படுவார் அவர் அல்லாஹுவின் தூதரே தொழுகை குறைக்கப்பட்டு அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டார் கூறுவது சரிதானா என்று கேட்க ஆம் என்றனர் மக்கள் தொழுமிடத்திற்கு சென்று விடுபட்டதை தொழுது சலாம் கொடுத்தார்கள் பிறகு தக்பீர் கூறி தொழுகையில் செய்யும் சஜிதாவை போல் அல்லது அதை நீண்ட சஜிதாவை செய்து பின் தலையை உயர்த்தி தக்பீர் கூறினார்கள் பிறகு தக்பீர் கூரி தொழுகையில் செய்யும் சஜிதாவை போல் அல்லது அதைவிட நீண்ட சஜிதா செய்து சலாம் கொடுத்தார்கள் அபுஹுரேரதுலாகும் லொஹர் அசர் தொழுகு என்று கூறாமல் ஒரு தொழுகையை கூறியதாகவும் தாம் அதை மறந்துவிட்டதாகவும் இபுனுசீரீன் குறிப்பிடுகிறார்